ிாத்தயத்த வேற்றைக்காணையா கிருஷாத்தமே நமம் சன்விஷ்டமோனர வேதாந்த கிருத் வேத வி தேவ சாகம் எண்ணெய் சார்ந்துதான் உணர்வாகிய எண்ணெய் சார்ந்துதான் உள்ளம் இயங்கிக் கொண்டிருக்கிறது உள்ளத்திலே எண்ணங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன அதிலே நினைவு என்பது ஒரு குறிப்பிட்ட எண்ணங்கள் அவ்வப்பொழுது புதிது புதிதாக தெரிந்து கொள்கிறோம் அல்லவா அதுதான் ஞானம் புதிது புதிதாக அறிந்து கொள்வதெல்லாம் அறிவு அறிந்ததெல்லாம் நினைவிலே இருந்தால் அது நினைவு என்ற ஒரு சொல்லாலே குறிப்பிடப்படுகிறது ஏற்கனவே அனுபவித்ததை மீண்டும் சிந்தித்து பார்க்கும் பொழுது அந்த எண்ணங்கள் நினைவு என்ற சொல்லால் அழைக்கப்படுகின்றன அபோஹனஞ்ச நாம் அனுபவித்ததை அறிந்ததை மறந்து விடுகிறோம் சில சமயங்களிலே ஆகவே உள்ளத்திலே புண்ணியம் அதிகமானால் நல்ல நினைவாற்றலும் நன்றாக புரிந்து கொள்ளும் ஆற்றலும் வெளிப்படும் என்றும் புண்ணியங்கள் இல்லாமல் பாவங்கள் மேலோங்கினால் எத்தகைய நாம் அறிவை பெற்றிருந்தாலும் அந்த பாவத்தின் காரணமாக அந்த எண்ணங்கள் மறைந்துவிடும் மறந்துவிடும் என்றும் இங்கே உபதேசிக்கப்பட்டிருக்கிறது அப்போகனம் என்றால் அறிந்ததும் அறிந்து கொள்ளக்கூடியதும் எல்லாமே உணர்ந்து கொள்ள முடியாது அதாவது நினைவாற்றலும் வேலை செய்யாது கண்ணுக்கு முன்னால் இருக்கிற பொருளுளையும் கூட நம்மால் சரியாக தெரிந்து கொள்ள முடியாது பாபம் அதிகமாகிவிட்டால் சில பேருக்கு பைத்தியம் முடித்தால் பார்க்கிறோம் அல்லவா அதை போலதான் ஆகா இங்கே அழகா இந்த கருத்தை சொல்றார் உணர்ச்சிகள் அனைத்தும் உணர்வை சார்ந்தே இயங்கி கொண்டிருக்கின்றன எண்ணங்கள் அனைத்தும் உணர்வை சார்ந்தே இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்பது இங்கே கருத்து அதற்கு குறிப்பாக பகவான் இங்கே நினைவு அறிவு மரதி மூன்றையும் எடுத்துக்கொண்டார் என்னை சார்ந்தே நினைவும் அறிவும் மரதியும் ஏற்படுகிறது என்று சொன்னார் பிறகு சர்வைகி வேத இஷ்ட அகமேவ அனைத்து வேதங்களாலும் அறியப்பட வேண்டியவன் நானே வேதங்கள் அனைத்தும் அந்த மெய்ப்பொருளையே தூய உணர்வையே நமக்கு உணர்த்துவதற்காக நம் சொரூபமாக இருக்கின்ற அந்த தூய உணர்வையே உணர்த்துவதற்காகத்தான் உபதேசங்களை பல செய்து கொண்டிருக்கின்றன உள்ளத்தை பக்குவப்படுத்துவதன் நோக்கமும் உண்மையை உணர்வதற்கான முயற்சியை மேற்கொள்வதன் நோக்கமும் வேதங்கள் வாயிலாகவே நமக்கு உபதேசிக்கப்படுகின்றன எனவே அனைத்து வேதங்களாலும் அறியப்பட வேண்டிய பொருள் உணர்வே ஆகும் நானே என்று இங்கே பகவான் சொல்லுவது உணர்வாகிய மெய்ப்பொருளையே ஆகும் வேதாந்த கிருத்து வேதாந்த கிருத்துன்னா இந்த மெய்யுணர்வு தத்துவத்தை விளக்குகின்ற நெறிமுறை வேதாந்த அர்த்த உபதேச சம்பிரதாயத்தை அறிந்தவர்கள் அர்த்தம் வேதாந்தத்தின் உட்பொருளை எவ்வாறு விளக்கி சொல்ல வேண்டும் என்கின்ற அறிவை உடையவர்களாகவும் நானே விளங்குகிறேன்கிற உணர்வே உணர்த்துகின்ற குருமார்களாகவும் விளங்குகின்றன ஆக உணர்பவனும் நானே உணர்பவனும் மெய்ப்பொருளே உணர்வதற்கான கருவிகள் பிரமாண நூல்களும் நானே பிறகு அந்த உணர்வை உணர்த்துகின்ற மெய்யுணர்வு நூல்கள் வாயிலாக உணர்த்துகின்ற குருமார்களும் நானே வேத விதேவ சாகம் அந்த உணர்வு தத்துவத்தை உணர்ந்து கொள்பவனும் நானே ஆகவே உணர்வு நான் உள்ளத்திலே உணர்வாக விளங்கிக் கொண்டிருக்கின்றேன் வேத சாஸ்திரங்கள் எல்லாம் என்னை சார்ந்தே இயங்குகின்றன எண்ணங்கள் எல்லாம் என்னை சார்ந்தே இயங்குகின்றன குருமார்கள் என்னை சார்ந்தே இயங்குகின்றார்கள் இந்த குருமார்களைச் சார்ந்து உண்மையை உணர்பவர்களும் என்னை சார்ந்தே இயங்குகின்றார்கள் இங்கே இறைவன் வேறு உணர்பவன் வேறு பக்தன் வேறு என்ற பொருளிலே சொல்லவில்லை எல்லாம் உணர்வை சார்ந்தே அனைத்தும் நிகழ்கின்றன ஆகவே இந்த அறிபவன் அறியப்படு பொருள் அறிவதற்கான கருவி அறிவு எல்லாம் மெய்யறிவாகிய மெய்ப்பொருளைச் சார்ந்தே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்கின்ற பேருண்மையை இந்த புருஷோத்தம யோகத்தினுடைய முக்கியமான இந்த ஸ்லோகம் நமக்கு உணர்த்தி இருக்கிறது சர்வாஹம் மத்திருமோ வேதைச்ச சர்வரமே வேதாந்தேதவி எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் ஹரிவோம்